प्रपन्न कृष्णाय सदात्मानं योगी ிாத்தயத்த வேற்றைக்கண கிருஷ்ணாீ நம भगवान श्री कृष्णर தியானத்தினுடைய பிரயோஜனத்தை உபதேசம் பண்ணுகிறார் வேதாந்தத்தை சிரவணம் பண்ணினவன் மரணம் பண்ணினவன் நிதித்தியாசனம் பண்ணுறான் எல்லா விதமான ஆசைகளையும் சங்கல்பத்திலேருந்து உற்பத்தி எல்லா ஆசைகளையும் அறவே நீக்கிட்டு மனசினால் இந்திரிய கூட்டங்களை எல்லாம் முழுமையாக ஜெயிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உறுதியான புத்தியோட வெளி விஷயங்கள்லேருந்து மனசை விளக்கி ஆத்மாவிலேயே ஆத்மாக்கார விறத்தியிலேயே மனசை நிலச்சிருக்கும்படி பண்ணுறான் ஒருவேளை வெளியில் போனாலும் அதை எந்த விஷயத்தில் போனாலும் திரும்பவும் மீட்டெடுத்து ஆத்மாவிலேயே ஸ்திரமாக வைக்கிறான் அதனால் அவனுக்கு மனசில் கொதிப்பு அடங்கி அமைதியாகி மேலான சுகத்தை அடையிறான் அப்படின்னு சொன்னவர் இப்படி தொடர்ந்து தியானம் பண்ணி பண்ணி யோகி ஆத்மானம் சதா ஏவம் யுஞ்சன் இந்த நிதித்தியாசன யோகியானவன் எப்பொழுதும் தன்னுடைய மனசை தியானத்திலேயே ஆழமாக ஈடுபடுத்தி விகத கல்மஷா யோகி கல்மஷங்கள்லேருந்து அறவே விடுபட்டவன் தியானத்துக்கு ஏகப்பட்ட இடஞ்சல் உண்டுன்னு சொல்லி பகவான் பதஞ்சலி அவருடைய தியான சாஸ்திரத்தில் யோகசாஸ்திரத்தில் உபதேசம் பண்ணுகிறார் நிறைய அந்தராயங்கள்ங்கிறார் இந்த அந்தராயங்கள் விக்ஷேபங்கள் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் விகத கல்மஷகான்னு சொன்னால் எந்தவிதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை தியானத்தில் என்னெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுமோ அதாவது லயமாயிடும் இல்லாட்டி விக்ஷேபமாகும் இல்லாட்டி வேற எதாவது விஷயத்தில் மனசு ஈடுபட்டுடும் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு விகத கல்மஷகா சுகேன பிரம்மசம்ஸ்பர்ஷம் அநாயாசமாக மனசு மெய்ப்பொருளோட பரம்பொருளோட ஒன்றி போகிறது அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஆத்மாக்கார வத்தி தான் பிரபலமாகி விடுகிறது சிறிது கூட விஷயாக்கார விற்த்தி சொல்லப்போனால் அந்த இண்டிவிஜுவாலிட்டி தன்னுணர்விலிருந்து விடுபட்டு எண்ணங்களெல்லாம் அந்த மெய்ப்பொருள் மயமாக ஆகி விடுகிறது மெய்ப்பொருளை பற்றிய எண்ணங்களில் ஒன்றுபட்டு விடுகிறது அதனால் அவனுக்கு எப்படிப்பட்ட இன்பம் கிடைக்கிறதுன்னா அத்தியந்தம் சுகம் அஸ்னுதே உத்தமம் சுகம்னு சொன்னார் இங்கே ஈடு இணையற்ற ஒப்புயர்வற்ற அந்த நிறதிசே ஆனந்தம் லௌகிக விஷயங்கள்லேயே நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம் உலகத்தில் பொருள்களோடு அனுபவிக்கிற ஆனந்தம் இது ஞானத்தினால ஏற்படுற ஆனந்தம் பிரம்மத்தை தியானம் பண்ணுறதுனால மனசில் ஏற்பக்கூடிய உத்தமமான ஆனந்தம் அந்த ஆனந்தமெல்லாம் கீழானது இதனால் என்ன சொல்கிறார் அத்தியந்தம் சுகம் அத்தியந்தம்னு சொன்னால் ஒப்புயர்வற்றனு அர்த்தம் இந்த ஆனந்தத்துக்கு ஈடு இன இல்லை அப்போ ஏற்பட்ட சுகத்தை அவன் நன்றாக அனுபவிக்கிறான் அந்த மனசனுடைய பரமசாந்தியை மேலான அமைதியை மனம் நான் அல்ல நான் என்கின்ற ஆழ்ந்த எண்ணத்தினால் ஏற்படும் மன அமைதியை நன்கு அவன் அனுபவிக்கிறான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் யுஞ்சன் ஏவம் யோகி விகத கல்மஷ சுகே நிரமசம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகம் அஸ்னு ஜெகத்குருக்கள்லாம் ஆசிரமத்தில் தங்கியிருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் எல்லோருக்கும் அவர்களுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து உங்களை எல்லாம் மனசார வாழ்த்தி மகிழ்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற